வணக்கம் நற்றினையின் ஒரு நிமிட யோசனைக்காக திருச்சியிலிருந்து அணுகீர்த்தனா வாய்ப்பு தானாக வருவதில்லை மனிதன் தானே உண்டு பண்ணி கொள்ள வேண்டும் ஆம் வாய்ப்பு தானாக வருவதில்லை மனிதன் தானே உண்டு பண்ணி வேண்டும் என்கிறார் வால்டர் ஸ்காட்